அன்பார்ந்த நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்னைக்கு வந்து தென்னாளிராமனோட ஒரு வயிறு குழுங்க உங்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு கதையை பத்தி பார்க்க போறோம் அரசர் கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணார்னா வீட்டுக்கு ஒருத்தருக்கு ஒரு குதிரை கொடுத்தாரு எதுக்குன்னா தன்னுடைய நாட்டு படைய வந்து இன்னும் கொஞ்சம் பலம் உள்ளதாக்கணும் வீட்டுக்கு ஒருத்தரை வந்து படையில் சேர்த்தாதான் நாளைக்கு எதிரிங்களை நம்ம வந்து சந்தித்து போரிட முடியும் அதனால் வீட்டுக்கு ஒருத்தரை வந்து படை வீரர்கள் வீட்டுக்கு ஒரு குதிரை கொடுப்போம் அப்படின் சொல்லி அரசர் வந்து என்ன பண்ணார்னா ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு குதிரை கொடுத்துட்டாரு இந்த குதிரையை வளர்க்குறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பணமும் கொடுத்தாரு ஸோ இது வந்து தாத்தாச்சாரியார் கிருஷ்ணதேவராயர் இவங்கெல்லாம் சேர்த்து சேர்ந்து எடுத்த முடிவு தென்னாலிராமனுக்கும் ஒரு குதிரை கொடுத்தாங்க தெனாலிராமன் அந்த குதிரையை கொண்டுட்டு வீட்டுக்கு போய் கட்டினான் கட்டிட்டு அந்த குதிரை வளர்க்குறக்கு கொடுத்த பணத்தை வந்து வீட்டில் வச்சுட்டான் அப்போது வந்து மனைவி கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது தெனாலிராமனுக்கு வந்து ஒரு விஷயம் அப்போ தான் புரிஞ்சுது நாளைக்கு குதிரையை நல்லா வளர்த்து ஒரு நல்ல பலமுள்ள குதிரையை ஆக்கிட்டோன்னா என்ன பண்ணுவாங்க அதை எடுத்துக்கிட்டு போர்பயிற்சிக்கு கூப்பிடுவாங்க போர்பயிற்சியில் வந்து நம்ம சண்டை போட வேண்டியிருக்கும் எதிரி நாட்டு கூட சண்டை வந்தால் நாளைக்கு நம்மளையும் படையில் இறங்கி சண்டை போட சொல்லுவாங்க ஐயய்யோ சண்டை போட்டால் நமக்கு காயம் பட்டுரும் நம்ம வந்து எப்படி அதுக்கு பிறகு ஐயோ அதெல்லாம் வேணாம் அதனால் வந்து இந்த குதிரையை ஒழுங்காக வளர்க்காமல் எப்படியாவது நோஞ்சாங்க குதிரையை ஆக்கிடுவோம் எலும்பும் தொலும்பாக நோஞ்சாங்குதிரையை ஆக்கிட்டோன்னா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க தென்னாலிராமனோட குதிரை வந்து ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது அதனால் வந்து போர் பயிற்சிக்கு பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டுருவாங்க அதோட தப்பிச்சிக்கலாம் அப்படின் சொல்லி தென்னாலிராமன் வந்து குறும்புத்தனமாக இந்த மாதிரி யோசித்து என்ன பண்ணால் இந்த குதிரையை வந்து இப்படியே விட்டோன்னா நாளுக்கு நாள் அதுக்கு நம்ம எரை போடாமல் அது ஒல்லியாக நோஞ்சாங் குதிரையாக போகிறத எல்லோரும் பார்த்துருவாங்க அதனால் வந்து இந்த குதிரையை வந்து நாலு சுவர் கட்டி அந்த சுவத்துக்கு நடுவில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை ஒரு இடத்துல கட்டி அதை சுத்தி சுவர் எழுப்பி ஜன்னலே இல்லாமல் எல்லா பக்கமும் மூடிட்டானான் ஆனால் ஒரே ஒரு செங்கல் அளவுக்கு மட்டும் ஒரு ஒருத்தர் ஒரு ரெண்டு செங்கல் அளவுக்கு மட்டும் கேப்பு விட்டு வச்சுருந்துருக்கான் அது வழியாக வந்து குதிரைக்கு அப்பப்போ கொஞ்சம் புல் போடுவோம் இல்லைன்னா சுத்தமாக ஏற போடலைன்னா குதிரை செத்துரும் இல்லையா அதனால் தினந்தோறும் கொஞ்சம் அது வழியாக புல் போடுறதுக்காக ஒரே ஒரு ரெண்டு செங்கல் அளவுக்கு மட்டும் ஓட்டையை பண்ணி வச்சுட்டு குதிரையை சுற்றி எல்லா பக்கமும் செவரு கட்டி நல்லா அடைச்சி வச்சிட்டான் எல்லோரும் கேட்டாங்க என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு என் குதிரை பயங்கர முரட்டு குதிரையாக இருக்குது அதை அடக்க முடியல அதனால தான் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் அதுக்கு எரை போடுறதுக்காக நான் வந்து ஒரே ஒரு ஓட்டை மட்டும் வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லி சமாளிச்சிட்ருந்தான் இப்படி பண்ண தெனாலிராமன் என்ன பண்ணான்னா தினந்தோறும் அதுக்கு இறை போடுறதே கிடையாது ஆனால் சாயந்தரம் நேரமாக பார்த்து ஒரே ஒரு வேளை காஞ்ச புல் கொஞ்சோண்டு அந்த எடுத்து அந்த ஓட்டை வெளியே நீட்டுவான் அந்த குதிரை வந்து பசியில் வேகமாக வந்து அந்த புல்லை வந்து அவக்கவுக்குன்னு சாப்பிடும் இதை தெனாலிராமன் இதையே ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருந்தா ரொம்ப நாளைக்கு ஒரு நாள் அந்த ஓட்டை வழியை நைஸாக எட்டி பார்த்தான் பார்த்தா குதிரை அப்படியே நோஞ்சால் எலும்பும் தொலுமா கிடந்துச்சு அந்த ஓட்டையில் ஏதோ முகம் தெரிஞ்சோடனே வேகமாக புல்லு தான் போட போகிறாங்கன்னு வேகமாக குதிரை ஓடி வந்திருக்கு அவள் தெனாலிராமன் வேகமாக தலையை வெளியில் எடுத்துக்கிட்டானான் அப்போது அந்த குதிரை வந்து பட்னியாக கடந்து எவ்வளோ ஆக்ரோஷமாக வருது பாருன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஒரு மாதம் கழிச்சு அரசர் கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணார் எல்லோரையும் கூப்பிட்டாரு எல்லாருக்கும் கொடுத்த குதிரையை எடுத்துகிட்டு போர் பயிற்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடும்போது வீட்டுக்கு ஒருத்தர் என்ன பண்ணாங்களோ அவங்க குதிரையை எடுத்துகிட்டு அரசர் கூப்பிட்டு அந்த மைதானத்துக்கு போனாங்களாம் ஆனால் தெனாலிராமன் மட்டும் வெறுங்க எவடை போயின்னானா அப்போ வந்து அரசர் கேட்டாராம் என்ன தெனாலிராமன் உன் குதிரையை காணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரான் அப்போ சொல்லியிருக்கான் என்னோடய குதிரை பயங்கர முரட்டு குதிரையாக இருக்குது அதை என்ன ஒரு ஆளால் பிடிச்சிட்டு வர முடியாது அதனால தான் நான் வந்து அதை நாலு பக்கமும் செவரு கட்டி வளர்த்துட்ருக்கேன் அது பயங்கர முரட்டு குதிரையாக இருக்குது அரசரே அப்படின்னு இருக்கான் தாத்தாச்சாரியார் சொல்லியிருக்காரு இவன் பொய் சொல்கிறான் ராஜா இவன் பொய் சொல்கிறான் வேணா நம்ம படை அனுப்பி அந்த குதிரையை கொண்டு வர சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அரசர் சொன்னாராம் ஒருத்தனால தானே இந்த குதிரையை பிடிச்சிட்டு வர முடியல நான் ஒரு பத்து பேரை அனுப்புகிறேன் நீங்கள் போய் அந்த குதிரையை வந்து பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்து படைவீரர்களை அனுப்புனாரான் அனுப்புனது மட்டும் தாத்தாச்சாரியாரை வந்து தலைமைக்கு அனுப்புனாரான் நீங்கள் போய் பார்த்துட்டு குதிரையை பார்த்துட்டு அதை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லி தாத்தாச்சாரியார் வந்து தன்னோட நீண்ட தாடியை தடவிக்கிட்டு தெனாலிராமன் கூட வந்தாரான் வாடா வா பொய்யா சொல்கிற இன்றைக்கி ஒன்று அரசர்கிட்ட நான் மாட்டி விடுறேன் பாருன்னு சொல்லி வேகமாக வந்திருக்காரு வந்த உடனே தெனாலிராமன் சொல்லியிருக்கான் என்னோடய குதிரை பயங்கர முரட்டை குதிரு நான் சொன்னேன்ல பாருங்கள் நாலு பக்கமும் சிவறு கட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த ஓட்ட வழியை எட்டி பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே தாத்தாச்சாரியார் என்ன பண்ணாரா அந்த ஓட்டை வெளியே தலையை விட்டு உள்ளே எட்டி பார்த்துருக்காரு அந்த குதிரை இருக்கா இல்லையான்னு பார்த்தா அந்த குதிரை வந்து நமக்கு காஞ்ச புல் எப்போதும் தருவாங்கள்ல அது தான் சொல்லி தாத்தாச்சாரியாரோட தாடியை பிடிச்சி வெடுக்கு வெடுக்குன்னு இழுத்துருச்சான் நல்ல கவ்வி பிடிச்சி இழுத்துருக்கு தாத்தாச்சாரியார் ஐயோ ஐயோ என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க குதிரை என்னை கடிக்குது கடிக்குதுன்னு கட்டியிருக்காரு அப்போ வீரர்கள்லாம் ஓடி வந்து தாத்தாச்சாரியாரை பிடிச்சி இழுத்துருக்காங்க குதிரை அந்த பக்கம் அவரோட தாடியை பிடிச்சி இழுக்க இந்த பக்கம் வீரர்கள் தாத்தாச்சாரியாரை பிடிச்சி இழுக்க தினாலாமல் அவர் ஒரு பக்கம் நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருந்தானான் அப்போ தான் வந்து தாத்தாச்சாரியார் என்னை எப்படியாவது காப்பாத்துங்கடா ரொம்ப வழிக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வீரர் ஓடி வந்து தன்னுடைய கத்தியை எடுத்து வேகமாக அந்த தாடியை அறுத்து விட்டாரான் அதோட தாத்தாச்சாரியார் தப்பிச்சன் பொழைச்சோன்ட்டு வாங்க வாங்க அரண்மனைக்கு போகலான்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு அரண்மனைக்கு வந்தாரான் வந்து நிஜம்தான் அரசரே தெனாலிராமனோட குதிரை வந்து பயங்கர முரட்டு குதிரையாக இருக்குது என்னுடைய தாடியவே பிச்சை எடுத்துருச்சு பாருங்க அப்படின்னோடனே அரசர் என்ன பண்ணாரான் அப்படியா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொன்னாரான் தெனாலிராமன் மட்டும்தான் நினச்சிக்கிட்டானான் இது எனக்கு தெரியுமே டெய்லி அதுக்கு ஒரு கைப்பிடி காஞ்சி போன புல்லை தான் நான் கொடுப்பேன் அந்த புல் நினச்சிதான் உங்கள் தாடி அது பிடிச்சிருச்சு அந்த ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சிரிச்சுக்கிட்டானான் தெனாலிராமன் எவ்வளோ குசும்புக்காரனாக இருக்கான் பார்த்திங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது உங்களுடைய நண்பர்களை சந்திக்கும்போது அவங்களுக்கு இந்த கதைகளை சொல்லுங்கள் சரியா அதோட நம்மளுடைய சேனலை வந்து அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி அவங்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த கதைகளை சரியா நன்றி